ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வர்ற வரிசையில் அர்க்யப்பிரதானத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பெருமையும் சொல்கிற சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் அதில் அப்படி சூரியனுக்கு தெரியல பக்கத்தில் இருக்கிறது சம்ஜா அப்படிங்கிறது தெரியலை தெரியாமல் சம்யகிட்டையே குழந்தை பிறக்கிறது மூன்று குழந்தை பிறந்தது சம்யாவுக்கு முதல்ல யமன் முதல்ல சனீஸ்வரன் ரெண்டாவது யமன் மூன்றாவது காளிந்தின்னு சொல்லக்கூடியதான யமுனை அப்படி மூன்று பேர் பிறந்த உடனே தான் சூரியனுக்கு ஏன் இப்படி குழந்தை பிறக்கிறதுன்னு பார்த்தார் கிம் சாயேன அனுரூபாமே தனையா அபவன் கதம் ஏன் குழந்தைகள்லாம் எப்படி இருக்குது இவ்வளோ கண்ணங்கரையர்னு இருக்கேன் நான் கருப்பு இல்லை என் குழந்தைகள் மட்டும் கருப்பாக இருக்கேன் ஏன்னு பக்கத்தில் உள்ள சிவா கிட்ட கேட்டார் சூரியன் சரி இதுக்கு மேலே நான் மறைக்கப்படாதுன்னு அவள் மன்னிப்பு கேட்டுண்டா சூரியனிடத்தில் நத்வா க்ஷமாபயமாசா பாஸ்கரம் ஷரணங்கதா தடார்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுண்டா என்னன்னு கேட்டார் சூரியன் இல்லை நான் சாயே இல்லை நான் அவளுக்கு சகாயத்துக்கு வந்த சம்ஜா சாய தான்னு என்னை இங்கே உட்கார அவள் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே சூரியன் ரொம்ப வருத்தப்பட்டார் டாடா இப்படி ஒரு தப்பு நடந்துவிட்டே இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியலையே பார்க்கணும்னு சூரியன் அந்த இரத்த மேற்கொண்டு இந்த ரதத்தை பார்த்துக்கிறதுக்காக புதனை ரத ரக்ஷார்த்தம் சௌமியம் வாஜு சமன்விதம் வாயுவோடு கூடின புதனை அங்கே அமர்த்திட்டு அவர் தேடிட்டு போயிட்ட சாயை எங்கே இருக்கான்னு ஒரு குதிரையை எடுத்துன்னு கிளம்பி போனார் கிளம்பி போய் தேடிட்டு போனால் அவள் தபஸ் பண்ணிகிட்டுருக்கா ஒரு மலையில் உடனே நீ ஏன் இங்கே வந்தே எங்கிட்ட சொல்லாமல் வந்துட்டியே ஏன் இங்கே வந்தேன்னு அவள்கிட்ட கேட்கிற அவள் காலில் விழுந்து அழக இல்லை எனக்கு தெரியல நான் அப்பாவை பார்க்கணும்னு வந்துட்டேன் இங்கே பிறகு தக அப்பா சொன்ன பிறந்தான் எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுது அதற்கப்புறம் நான் எப்படி உங்களை வந்து பார்க்கறதுன்னு எனக்கு ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருந்தது ஆகையினாலே நான் இங்கே தபஸ் பண்ணுறேன் வா போவோம்னு இல்லை தபஸ் முடிஞ்சுதான்னு நான் வருவேன்னா அப்போது நானும் இங்கே இருக்கேன்னு சூரியனும் சாயையுமாக அங்கேயே இருந்துட்டா அப்படி இருந்துட்டு இருந்தா இங்கே என்னாச்சுன்னா சூரியன் ரதத்தில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது விஷயம் தெரிஞ்ச உடனே தேவதைகள்லாம் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுத்த ரதம் அது தேவதைகள் அவரவர்களால் முடிஞ்சதை கொடுத்துருக்கா அந்த தேவதைகள் கொடுத்த சக்தியெல்லாம் சேர்ந்து தான் ரதமாக ஆயிருக்கு அந்த ரதம் நிதானத்தை எழுந்துடுத்தும் அந்த சூரியனுடைய ரதம் குதிரைகள்லாம் நாலா பக்கமும் செதறி ஓடுறது ரதம் கண்ணா புண்ணாடு ஓட ஆரம்பிச்சுடுத்து கட்டுப்படுத்த முடியலை நாலா பக்கமும் தெரித்து ஓடித்து இதை பூமியிலிருந்து இந்த அசுரால் எல்லாரும் பார்த்தா என்ன இப்படி இருக்கே என்ன ஆச்சுன்னா காலம்புற சூரியன் உதயம் ஆறுது உதயமானால் சொல்லுன்னு பன்னெண்டு மணி வெயில் மாதிரி அடிக்கிறது காலம்பரம் ஏழு மணிக்கு அப்படி வெயில் ஏற ஏற பன்னெண்டு மணிக்கு பார்த்தா சூரியன் அடிக்கிறது ஆனால் உடம்பு சுடவே இல்லை இப்படி மாறி போச்சு இடம் இதை பார்த்தா அசுரால்னா என்னன்னு பார்க்கணும்னு அசுரால்லேயே சில பேரை அனுப்பி பார்க்க சொன்னான் பார்த்தா ரசத்தில் சூரியன் வந்து சொன்னான் உடனே தெரிஞ்சின்ற அசுரால்லாம் அந்த அசுரளுக்கு பேர் தான் மந்தேகான்னு பேர் அந்த அசுரால் இல்லாதமாக சேர்ந்து இப்போ இதுதான் சமயம் சூரியன் இல்லை இந்த ரதத்தை உடச்சி தள்ளிபுள்ளாம்னு வரா ஏன்னா இருட்டை போக்கிறதுக்காக தேசம் பூரா இருட்டாக இருக்குது அந்த இருட்டு போகிறதுக்காகத்தான் சூரியனை நியமித்து பிரம்மா சூரியனிடத்துல அத்தனை சக்தியையும் கொடுத்துருக்கார் இப்போ சூரியன் இல்லை ரதத்தில்ன்னு உடனே ரதத்தை ஒடிச்சு நொறுக்கிப்படலாம்னு அசுரால்லாம் கிளம்பி வர அங்கே உடனே தேவதைகள்லாம் பார்த்து அத்தனை தேவதைகளுமாக வந்து இந்த ரதத்தில் ரதத்தை ரட்சிக்கிற திக்பாலக்கால் எட்டு திக்கிலையும் உள்ள திக் திக்பாலக்கால் தத்தோ பிரம்மாச்ச விஷ்ணுஸ் சங்கரஸ்ச்ச ப்ரஹஸ்பதி லக்ஷ்மி கௌரி சரஸ்வத்தியா திக்பாலா சர்வதேவதாக அதிர்ஷ்டாய ரதம் சௌரம் சந்தோமய மதந்திரிதாக எல்லாருமாக வந்து காப்பாற்றுற அந்த ரதத்தை புதனை வச்சுண்டு அப்படி காபாத்தி நிலை நிறுத்துறா நில நிற்க மாட்டேங்கிறது ஏன்னா அசுராலுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கு பார்த்தா இது மந்திரசக்தியினால்தான் நிற்கணும் இது அப்படின்னு கீழே வந்து கீழே வேதாத்தியனம் பண்ணுறவா அத்தனை பார்த்து தேவதைகள்லாம் சொன்னால் காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த ரதத்தை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான் அத்தனை பேருமாக சேர்ந்து இந்த அர்கப்பிரதானத்தை பண்ணுறா கீழே உள்ள வேதாத்தியனம் பண்ணுறவா அத்தனை பேரும் அந்த அர்க்யப்பிரதானத்தை பண்ணி அந்த ரதத்தை நிலைநிறுத்துகிற அப்போது தேவதைகள்லாம் ஓடி போய் சூரியன் எங்கே இருக்கான்னு தேடி பார்த்து சூரியன் இருக்கிற இடத்துல போய் பார்த்தா சூரியனும் சாயையுமாக ஒரு மலை மேல குடும்பம் நடத்தின் இருக்காள் அவளுக்கு குழந்த பிறந்திருக்கு அஸ்வினி தேவர்கள் பிறந்திருக்காள் அந்த அஸ்வினி தேவர்கள் யாருன்னா சாயாவுக்கு குழந்தைகள் அவள் அந்த அந்த தக்ஷ பிரஜாபதி சொன்னது மாதிரி அந்த குழந்தைகள் வைத்தியம் தொழிலை பார்க்குற குழந்தைகள் வைத்தியத்தில் ரொம்ப கெட்டிக்காரர்கள் அந்த குழந்தைகள் ஆனால் மடி போராது விழுப்பு ஏன்னா வேதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் வைத்தியம் பண்ணுற தொழில் பண்ணுறவர்களுக்கு கொஞ்சம் மடி குறைவாக இருக்கும் மடி குறைச்சல் வரும் அவள் ஜன ரொம்ப சுத்தி பண்ணிக்கணும் அவ்வப்பொழுது சுத்தம் பண்ணிக்கணும் டாக்டர்கள்லாம் அது மாதிரி பிறந்த அஸ்வினி தேவர்கள் அந்த குழந்தைகளோடு அங்கே இருக்கா உடனே தேவதைகள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணி இப்படி இருக்கக்கூடாது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சூரியனை பிரார்த்தனை பண்ணி கூப்பிட்றான் நான் இந்த விரதம் முடிஞ்சு தான் வருவேன் அப்படின்னு சூரியன் சொல்லி அந்த சாயா அந்த விரதத்தை பண்ணுற வரைக்கும் காத்துட்டு பிறகு சூரியன் அங்கே வர அதுவரையிலும் ரதத்தை எது காப்பாற்றி கீழே வேதம் பண்ண வேதாத்தீனம் பண்ணிவிட்டவா கொடுத்த அர்க்கியத்தினால அந்த ரதம் காப்பாற்றப்பட்டது பிறகு சூரியன் சாயையோடு சேர்ந்து வந்து சேர்ந்தார் ரதத்துக்கு வந்தால் அசுரால் அசுரர்கள்லாம் பிரமாதமாக பெருஷாக யுத்தம் பண்ண ஆரம்பித்தா சூரியனோடு அப்போது சூரியன் என்ன பண்ணினார் சம்யாவுக்கு சூரியனுக்கு பிறந்த சனீஸ்வரன் யமன் இவர்களெல்லாம் விட்டு அடித்து விரட்ட சொன்னார் அசுராளை இவாளுடைய உருவத்தை பார்த்த உடனே அசுராளர்களெல்லாம் பயம் வந்துருச்சு ஏன்னா கண்ணங்கரேருன்னு ரெண்டு உருவம் வந்து விரட்டுறது தெரித்து ஓடினா அசுரால் நாலா பக்கமும் தெரித்து ஓடின அப்படி ஓடினத பார்த்து சந்தோஷப்பட்டு சூரியன் சனீஸ்வரனுக்கு மகரம் கும்பம்னு சொல்லக்கூடியதான ரெண்டு வீடு ரெண்டு ராசியை கொடுத்தார் சனீஸ்வரனுக்கு யமனுக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுடைய பொறுப்பையும் யமன்கிட்ட கொடுத்தார் கொடுத்து எந்த ஜீவன் பிறந்தாலும் சரி எந்த ஜீவன் இறந்தாலும் சரி அது எவனுடைய அதீனமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு எவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் சூரியன் பிறகு நவகிரகங்களை நியமித்து பாக்கி கிரகங்களில் நியமித்து பிரித்து கொடுத்தார் சூரியன் அப்படின்னு இந்த சரித்திரம் அந்த சூரியன் அந்த ரதத்துக்கு ரதத்திலிருந்து கிளம்பி போன தினம் ஞாயிற்றுக்கிழமை பானுவாரம் அதே போல் அந்த சூரியன் இரதத்துக்கு வந்து சேர்ந்த தினம் பானுவாரம் ஆகையினால்தான் அந்த பானுவார தினத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரம் உபவாசமாக இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடப்படாது சாப்பிட்டால் ரொம்ப தோஷம் உண்டு அந்த புராணம் சொல்கிறது அந்த பானுவாரத்தனுடைய பெருமையை சொல்கிறது அந்த புராணம் ரவிவாரே ஏ ராத்திரௌ புஞ்சத்தே மூட மாணவாக பதந்து நரக்கே கோரே யாவது ஆபூத சம்பளவம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையில் சாப்பிடப்படாது உபவாசமாக இருக்கணும் அப்படின்னு இந்த புராணம் சொல்கிறது பிறகு சூரியன்ட்ட பிரார்த்தனை பண்ணி தேவதைகள்லாம் நீ இந்த ரதத்தில் தான் இருக்கணும் ரதத்தை விட்டு போகப்படாது அப்படின்னு கேட்டுண்டா பிறகு சூரியன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார் அப்போது அந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறா தேவதைகள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்